வணக்கம் நண்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு போர்ச்சுகீஸ் மாலுமியும் நாடுகான் பயணியுமான லாரன்ஸ் டி அல்மைடா அவர்கள் கொழும்பை வந்தடைந்து ஐரோப்பிய குடியேற்றத்தை ஆரம்பித்தார் ஆயிரத்தி ஆண்டு பிரேசில் குடியரசு நாடானது இரண்டாம் பெட்ரோ மன்னர் ஆட்சி இழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலக நாடுகள் அவையின் முதல் கூட்டம் ஜெனீவாவில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஈக்வேடார் நாட்டில் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்பிசி வானொலி இருபத்தி நான்கு தனது வானொலி சேவையை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு தாய்லாந்தில் முதல் முறையாக பொது தேர்தல் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பெரும் இன அழிப்பு நடவடிக்கையாக நாசி ஜெர்மனியில் அனைத்து ஜிப்ஸிகளையும் யூதர்களுக்கு இணையாக வதை முகாம்களுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையில் மலையகத் தமிழரின் வாக்குரிமை பறிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாதுராம் கோட்ஸே மற்றும் நாராயண் ஆப்தே இருவரும் மகாத்மா காந்தியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு தூக்கிலிடப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாஷிங்டன் டிசி நகரில் இரண்டரை லட்சம் முதல் 5 லட்சம் பேர் வியட்நாம் போருக்கு எதிராக ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தில் பங்கேற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இன்டெல் நிறுவனம் உலகின் முதலாவது வணிக ரீதியிலான நான்காயிரத்தி என்ற சிங்கிள் சிப் ஒற்றை செல் நுண் செயலியை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வடக்கு சைப்ரஸ் துருக்கிய குடியரசு நிறுவப்பட்டது துருக்கி மட்டுமே இதனை அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு பாலஸ்தீனம் தனி நாடாக அறிவிக்கப்பட்டது பால தேசிய பேரவை இந்த அறிவிப்பை வெளியிட்டது இரண்டாயிரமாவது ஆண்டு இந்தியாவில் ஜார்க்கண்ட் தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வங்க தேசத்தில் நேரிட்ட பெரும் சூறாவளியினால் ஐயாயிரம் பேருக்கு மேல் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெமினி பனிரண்டு விண்கலம் அட்லாண்டிக் கடலில் பாதுகாப்பாக இறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் லூனா விண்வூர்தி சந்திரனில் தரையிறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியத்தின் ஆளற்ற பியூரன் விண்வெளியோடம் தனது முதலாவதும் கடைசியுமான பயணத்தை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அட்லாண்டிஸ் விண்வெளியோடம் எஸ்டிஎஸ் முப்பத்தி எட்டு விண்கலத்தை விண்ணுக்கு சுமந்து சென்றது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வில்லியம் அர்சல் ஜெர்மன் ஆங்கில வானிலாளர் இசையமைப்பாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பிர்சா முண்டா இந்திய புரட்சியாளர் விடுதலை போராட்ட போராளி ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கர்நாடக இசை கலைஞர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு கிஜுபாய் பதேகா இந்திய கல்வியாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜார்ஜியா ஓ கிஃப் அமெரிக்க ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பூ இரா புருஷோத்தமன் தமிழ் வைணவ அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வி ஆர் கிருஷ்ணயர் இந்திய உச்ச நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பூர்ணம் விஸ்வநாதன் தமிழக நாடக திரைப்பட நடிகர் வானொலி செய்தி வாசிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கே வி நாராயணசுவாமி கேரள வாய்ப்பாட்டு கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராதா பர்னியர் சென்னை பிரம்மஞான சபை தலைவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏஎல் அப்துல் மஜித் கிழக்கிழங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு மால்கம் ரஞ்சித் இலங்கை கத்தோலிக்க கருதி நாள் ஆயிரத்தி ஆண்டு சானியா மிர்சா இந்திய டென்னிஸ் வீராங்கனை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஆறுநூற்றி முப்பதாம் ஆண்டு யோகனஸ் கெப்லர் ஜெர்மன் வானியலாளர் கணிதவியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு மதுசூதன் குப்தா இந்திய மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு டோவகர் சிக்சி சீன பேரரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஜெய்சங்கர் பிரசாத் இந்திய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வினோபா பாவே இந்திய காந்தியவாதி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கே சி இந்திய அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சோலியான் எழுத்து எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் பாலஸ்தீனத்தின் விடுதலை நாள் என்ற நாட்டில் அமைதி தினம் என்று பிரேசில் நாட்டின் குடியரசு தினம் இலங்கையில் தேசிய மரம் நடுகை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே